வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் எல்லோருக்குமே வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் புகழ் பெற வேண்டும் என்பதுதான் கனவாக இருக்கும் அதை நோக்கிய பயணத்தில் புகழும் பெற்றுவிடுவோம் ஆனால் அந்த புகழேடே வாழ்ந்து முடித்து விடுவோமா என்றால் நிச்சயமாக இயலாது ஏனென்றால் நாம் செய்யக்கூடிய சிறிய சிறிய தவறுகள் நம்முடைய புகழை மங்கச் செய்துவிடும் தேவலோகத்தின் தலைவன் தேவேந்திரன் நம் அனைவருக்கும் தெரியும் தேவேந்திரன் என்பவர் தேவாதி தேவர்களுக்கெல்லாம் தலைவர் பைராவதத்தை தன்னோடு வைத்திருப்பவர் சிவபெருமானுக்கே ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்தில் இருப்பவர் இத்தகைய புகழுக்கெல்லாம் சொந்தக்காரர் ஒரு முறை இந்த பூலோகத்தை காண வருகிறார் அவர் வரும்பொழுது கௌதம முனிவரையும் அவருடைய மனைவி அகலையையும் பார்க்கிறார் பார்த்த கணமே அவருக்கு அப்பெண் மீது ஆசை ஏற்பட்டு ஆசை ஏற்பட்டதன் காரணமாக பல்வேறு சூழ்ச்சிகளில் ஈடுபடுகிறார் நடுசாபத்தில் சேவலை போல் கூவி கௌதம முனிவரை எழுப்பி விடுவது அவர் குளக்கரைக்கு குளிக்க சென்றவுடன் கௌதம முனிவரை போல தன்னை மாற்றிக்கொண்டு அப்பெண்ணை சென்றடைகிறார் கனவை அங்கே நிறைவேற்றியும் கொள்கிறார் அவ்வாறு நிறைவேற்றி கொண்டிருக்கும் பொழுது கௌதம முனிவர் திரும்ப வருகிறார் வந்து பார்த்தவருக்கு மிக கடுமையான கோபம் வருகிறது அந்த கோபத்தில் தேவேந்திரனுக்கே சாபம் விட்டு விடுகிறார் தேவேந்திரனுக்கு சாபம் விடும் பொழுது உன்னுடைய உடல் முழுவதும் ஆயிரம் கண்களால் நிறையட்டும் என்று சாபமிடுகிறார் இது தேவேந்திரன் சாபம் பெற்றதற்கான ஒரு சிறிய காரியம் மட்டுமல்ல அவர் அதுவரை பெற்றிருந்த எல்லா புகழும் எல்லா பெருமையும் இந்த ஒரு செயலால் மற்றொருடைய மனைவியை அடைய நினைத்ததன் ஒரே ஒரு செயலால் மங்க தொடங்கியது தேவேந்திரன் மீது குற்றம் படிந்தது இது நமக்கு உணர்த்தும் பாடம் என்னவென்றால் நாம் எவ்வளவு புகழ் பெற்றவராக இருந்தாலும் சரி ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும் ஒழுக்கம் தவறிவிட்டால் நம்முடைய புகழ் எத்தனை பெற்றிருந்தாலும் அதனால் ஒரு பயனும் இருக்க போவதில்லை நம் சான்றவர்கள் கூடும் பொழுது எல்லா ஒழுக்கத்திலும் பிறருடைய மனைவியை அடைய நினைப்பதுதான் மிக கொடிய தயல் ஆகையால் அத்தகைய எண்ணத்தை கைவிட்டு அறத்தோடு வாழ்வதுதான் சிறந்த ஒழுக்கம் என்று வலியுறுத்துகிறார்கள் இதை கூறும் வள்ளுவர் எத்தகைய புகழ் பெற்றவராக இருந்தாலும் சரி பிறருடைய மனைவியை அடைய வேண்டும் என்ற சிறிய எண்ணம் கொண்டிருந்தால் அவர் எவ்வளவு புகழ் பெற்றிருந்தாலும் என்ன பயன் என்று வினவுகிறார் ஆகையால் நாம் வாழ்க்கையில் புகழ் பெறுவதோ அல்லது வாழ்க்கையில் ஒழுக்கத்தோடு வாழ்பவர் என்ற பெயர் பெறுவதோ முக்கியமல்ல நிச்சயமாக பிறருடைய மனைவியை திறிய அளவிற்கேனும் நம்முடைய மனதில் நினைப்பது மிகப்பெரிய குற்றமாக கருதப்படும் ஆகையால் ஒழுக்க வாழ நினைப்பவர்கள் நிச்சயமாக பிறருடைய மனைவியை ஒருபொழுதும் மனதால் கூட தவறாக நினைக்கக்கூடாது திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் பதினைந்து நாற்பத்தி நான்கு இணைத்து ஆயினும் எண்ணாம் திணைத்துணையும் தேரான் திறன் இல் புகழ் மீண்டும் குரல் இணைத்துணையர் ஆயினும் எண்ணாம் திணைத்துணையும் தேரான் திறனில் புகழ் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி